அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற திருக்குறள் அன்பர்களே நாம் மக்கட்பேறு என்கின்ற அதிகாரத்தின் வாயிலாக உறவு நலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கியிருக்கிறோம் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் இந்த இரண்டு அதிகாரங்களிலும் உள்ள கருத்துக்களை பார்த்தோம் அவற்றை உபதேசித்த திருவள்ளுவர் குழந்தை பாக்யத்தினுடைய அருமை பெருமைகளையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் இதனுடைய பதவுரையை சென்ற முறை பார்த்தோம் இதற்கு முன்பே பார்த்து விட்டோம் அதாவது வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய செல்வங்களில் இந்த குழந்தை செல்வத்தை அடையிறதை தவிர மற்ற செல்வங்களை பெரியவர்கள் உயர்வாக கருதுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் பெருமவற்றுள் யாம் அறிவது அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற இல்லை அப்படி போட்டால் இன்னும் நல்லாயிருக்குன்னு தோன்றுறது பிற இல்லை டாம் அறிவது இந்த பெறக்கூடிய விஷயங்களில் நாங்கள் தெரிஞ்சின்றது என்னென்னு கேட்டால் அறிவு அறிந்த மக்கட்பேருக்கு மாறாக பிற இல்லை அப்படின்னு பொருள் பண்ணிக்கலாம் சென்ற முறை பண்ணது கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கேன் இப்போது வரிமையாளர்கள் சொல்கிறார் இதனால் புதல்வரை பெறுதலின் சிறப்பு சொல்லப்பட்டது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதைய சிறப்பானது இதன் மூலம் சொல்லப்பட்டதுங்கிற பதினாறு பேறுகள் என்ன அப்படின்னு பார்த்தா புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்லூழ் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் இதை பற்றி பாடல் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி தொகைதரும் பதினாறு பேரும் தந்து அருளி நீ சுகானந்த வாழ்வு அளிப்பாய் சுகிருத குணசாலி பரிபாலி அனுக்கூலி திருசூலி மங்கள விஷாலி மகவுனான் நீ தாய் அழிக்க உணாதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே என்று அபிராமிப்பட்டர் பாடியிருக்கிறார் அபிராமி அம்மை பதிகம் இரண்டாவது பகுதி இது இதில் சொல்லியிருக்கிறதுல நம்ம பார்த்தா புரியம் சந்தானம் சந்தானம்னு போட்டிருக்கார் இந்த பதினாறு பேரில் சந்தானம் உயர்ந்தது அப்படின்னு நாம் இந்த காண்டெக்டில் நாம் புரிஞ்சுக்கிறோம் ஜெகவீர பாண்டியன்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார் நல்ல அறிவுடைய பிள்ளைப்பேரே பெரிய செல்வம் ஒருவன் பெற அரிய பொருள்களில் உரிய பொருள்களுள் அதனினும் உயர்ந்த பாக்கியம் வேறு யாதும் இல்லை என்பதுதான் விஷயம் அறிவறிந்த என்கின்ற அடைமொழி தக்க மக்களை மிக்க கவனமாக எடை தூக்கி நோக்கி இனிது உணர வந்ததுங்கிறது இதெல்லாம் குடிமைங்கிற அதிகாரத்திலையும் பார்க்கலாம் நாம நல்ல குலமாக இருக்கணும் குலத்தை தூய்மையாக வச்சுக்கணுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள் ஆக பண்பட்ட சமூகங்கள் வளர வேண்டும் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய சமூகங்கள் சமூகங்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டு விடும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழக்கூடிய மக்கள் கூட்டம் பெருக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அறிவு அறியாத மூட மக்களை பெறுவது பெரிய பீடை அப்படிங்கிறார் ஆதலால் அந்த பிழைகளை இது களைய நின்றதுங்கிறார் ரொம்ப அழகான தமிழ் சொற்களில் சொல்கிறார் பொற்பறிவில்லாத பல புத்திரரை பேரலின் ஓர் நற்புதல்வனை பெறுதல் நன்றாமே பொற்கொடியே பன்றி பல குட்டி பயந்ததினால் ஏது பயன் ஒன்றமையாதோ கரிக்கன்று ஓது அப்படின்னு நீதிவன்பாவில் ஒரு பாடலை மேற்கோள் காட்டுறார் அழகிய கொடி போன்றவளே பன்றி பல குட்டி போட்டு பயன் யானைக்கன்று ஒன்று போதாதோ அதுபோல நல்லறிவில்லாத பல பிள்ளைகளை பெறுவதை காட்டிலும் ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளையை பெறுதல் நல்லதாம் நம் மகான்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அடிக்கடி பார்க்குறோம் கனவுல கடவுள் வந்தார் என்ன நீண்ட ஆயுள் உள்ள அறிவில்லாத குழந்தை வேணுமா குறைந்த ஆயுள் உள்ள அறிவும் ஒழுக்கமும் உள்ள குழந்த வேண்டுமான்னு கேட்க இவர்கள் உடனே குறைந்த ஆயுள் இருந்தாலும் போரும் அறிவுள்ள ஒழுக்கமுள்ள குழந்தைகள் வேணும்பாங்க அப்புறம் அந்த குழந்தை போகிறபோது துக்கம் வந்துடும் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கண்டனுடைய கதை ஆதிசங்கரருடைய சரித்திரம் இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் மக்கட்பேற்றிற் பெரும் பேறு இல்லை அப்படின்னு முதுமொழி காஞ்சிங்கிற நூல் நமக்கு அருளி இருக்கிறது கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் பேற்றை காட்டிலும் சிறந்த பேறு வேறு இல்லை என்பது இந்த பாடலின் பொருள் இயற்கையில் இறைவனின் படைப்பில் எல்லா உயிர்களும் தத்தமது குட்டிகளை குழந்தைகளை பேணி அன்போடு வளர்க்கின்றன அறிவு அறிந்த நன்மக்கட்பேற்றை போற்றுகிறார் திருவள்ளுவர் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் பெருமவற்றுள் யாம் அறிவது மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற